காலை வெளிச்சம் என்மும் அதிகாரம் 5, 1, முதல் மூன்றாம் வசனங்கள் பாளையத்தை காத்தல் பாகம் 4 அதிகாரம்டி காத்து கூறினார் இதில் முதல் இரண்டு காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் ஒன்று பரவக்கூடிய தொழுநோய் மற்றொன்று உள்ளிருந்து வடுகிகிற எதையும் தீட்டாக்குகிற பிரமியம் இப்பொழுது இந்த ஆரம்ப கட்டளையின் மூன்றாவது மற்றும் இறுதி பகுதிக்கு வருகிறோம் மரணத்தை தொடுவதால் ஏற்படும் தீட்டு ஒரு பிணத்தினால் தீட்டுப்பட்டவனை பற்றி என்னாகமும் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பேசுகிறது பின்னர் யாவே தேவன் என்னாகமம் பத்தொன்பதில் இதன் விவரங்களை விளக்குகிறார் உடலை தொடும் எவரும் ஏழு நாட்கள் தீட்டாய் இருப்பார்கள் அவர்கள் தேவன் நியமித்த வழியின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ள நாம் ஒரு எளிய உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும் யாவே ஜீவன் உள்ள தேவன் வேதாகமத்தில் ஜீவன் என்பது வெறும் உயிரியல் சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல ஜீவன் என்பது தேவனோடு இணைக்கப்பட்டுள்ளது ஜீனுள்ள தேவன் பற்றியும் அவருடைய சத்தியத்தை கேட்பதில் உள்ள பயபக்தியை பற்றியும் மோசே பேசுகிறார் எனவே இஸ்ரேலின் பாளையத்தில் மரணம் என்பது அன்றாட சாதாரண ஒரு விஷயமாக கருதப்படவில்லை மரணம் என்பது தேவனுடைய சுவாவத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்திற்கும் முற்றிலும் எதிரான ஒன்றை குறித்தது ஜீவனின் ஊற்றிலிருந்து பிரிக்கப்படுவதற்கான ஒரு அடையாளமாகவே மரணம் இருந்தது மனித உடல் தார்மீக ரீதியில் தீமையானது என்பதல்ல உடல் தேவனால் படைக்கப்பட்டது ஆனால் ஒரு பிணம் அதில் இருந்து விட்டதை காட்டியது ஜீவனுடனான தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு சித்திரமாக அது மாறியது மரணம் எங்கிருந்து வந்தது என்பதையும் வேதாகமும் போதிக்கிறது ஆரம்பத்தில் கிழ்படியாமை மரணத்தை கொண்டு என்று தேவன் எச்சரித்தார் பின்னர் பாவத்தின் மூலமாகவே மரணம் உலகத்திற்குள் நுழைந்தது என்று புதிய ஏற்பாடு விளக்குகிறது எனவே ஒரு வலுவான அடையாளமாக மாறியது விளைவையும் பிரிவினையையும் முடிவையையும் வீழ்ச்சியின் விளைவையும் குறித்தது அதனால் தான் நியாய பிரமாணத்தின்படி மரணத்தை தொடுவது ஒருவரை தீட்டாக்கியது இது ஒரு நிழலான பாடம் புதிய ஏற்பாடு மற்றொரு வகையான மரணத்தை பற்றி பேசுவதற்கும் இதுவே காரணம் சரீரப்பிரகாரமான மரணம் இருக்கிறது அதே சமயம் ஆவிக்குரிய மரணமும் இருக்கிறது ஒருமுறை இயேசு மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று கூறினார் அவர் அப்படி சொன்னது கொடூரமான எண்ணத்தில் அல்ல சிலர் சரீரப்பிரகாரம் உயிருடன் இருந்தாலும் ஆவிக்குறி ரீதியில் மறித்தவர்களாக தேவன் இல்லாமல் அவருடைய ஜீவனிலிருந்து பிரிக்கப்பட்டு வாழ முடியும் என்பதை அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார் தேவன் மறித்தவர்களாக இருந்தோம் என்று எழுதும் போதும் எனவே மறித்தவர்களை பற்றி என்னாகவும் பேசும் பொழுது அது ஆவிக்குரிய உண்மைகளை புரிந்து நம்மை மெதுவாக ஆயத்தப்படுத்துகிறது மரணத்தோடு என்பது இறுதி சடங்குகளை பற்றியது மட்டுமல்ல தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஒரு சித்திரமாக மாறுகிறது அதனால் தான் பாவமான வழிகளையும் மாம்சத்தின்படி வாழ்வதையும் வேதம் செத்த கிரியைகள் என்று அழைக்கிறது செத்த கிரியைகளை விட்டு விடுவதை மேலும் ஜவனுள்ள தேவனுக்கு ஊற்க மனசாட்சியை சு வெறும் கெட்ட செயல்கள் ஜீவனை தம்மேல் கொண்டிராத செயல்கள் அவை உடலின் பாவங்களாக இருக்கலாம் ஆனால் அவை இருதயத்தின் பாவங்களாகவும் இருக்கலாம் பெருமை வெறுப்பு பொறாமை எரிச்சல் மற்றும் பிடிவாதம் ஒரு காரியம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படலாம் ஆனால் அது தேவனுடைய ஆவியிலிருந்து பிரிக்காமலும் அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யப்படாமலும் இருந்தால் அது செத்ததாகவே இருக்கும் அப்படியானால் மறித்ததை தொடுவது என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஜீனற்றவனுடன் நம்மை இணைத்துக் கொள்வது என்பதே இதன் பொருள் அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவற்றுடன் இணைவது ஒரு விசுவாசி பாவத்தில் பங்கு கொள்ளும் பொழுது தேவ பக்தியற்ற காரியங்களை தழுவும் பொழுது தற்காலிகமான இச்சைகளில் இன்பம் காணும் பொழுது அல்லது ஆவிக்குரிய ரீதியில் சமரசம் செய்து கொள்ள முடிவெடுக்கும் பொழுது அது ஜீவனற்ற ஒன்றை தொடுவதற்கு சமம் அது இருதயத்தை மந்தமாக்குகிறது விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது பாதிக்கிறது அதனால் தான் பவுல் கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்கிறார் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உனக்கு பிரகாசிப்பார் என்று அவர் கூறுகிறார் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அவர் எச்சரிக்கிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மரணம் பரவுகிறது அது ஏதோ மாய ஜாலத்தினால் தவறான பொழுதுபோக்கு தவறான பழக்க தவறான மனப்பான்மைகள் இந்த காரியங்கள் தேவனுடைய பிரசனத்தின் புத்துணர்ச்சியிலிருந்து இருதயத்தை மெதுவாக தூரத்திற்கு கொண்டு செல்கின்றது இந்த செத்த கிரியைகள் சிலவற்றை வேதாகமம் மிக தெளிவாகப் பெயரிட்டுக் காட்டுகிறது மாம்சத்தின் கிரியைகளை பவுல் பட்டியலிடுகிறார் விபச்சாரம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை விரோதங்கள் கோபங்கள் சண்டைகள் வெறிகள் மற்றும் பல கிருபையை அழிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை அழிக்கும்படியான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று அவர் எச்சரிக்கிறார் அடங்கியுள்ளது யாவை தேவனின் பாத்திரத்திலும் பிசாசுகளின் பாத்திரத்திலும் ஒரே நேரத்தில் பானம் பண்ண முடியாது இவை சிறிய எச்சரிக்கைகள் அல்ல ஆவிக்குரிய மரணம் என்பது உண்மையானது என்பதையும் அதற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது என்பதையும் இவை காட்டுகின்றது மறித்ததை தொடுவது என்பது எப்போதும் ஒரே கீழே விழுவது போல் இருப்பதில்லை அது பெரும்பாலும் மெதுவாக கலப்பு போலவே இருக்கும் சிறிய சமரசங்கள் திரும்ப திரும்ப செய்யும் இச்சைகள் இரகசிய பழக்கங்கள் மற்றும் ஜீவனை விட்டு இருதயத்தை தொடர்ந்து விலகி போக செய்யும் நட்புகள் மூலமாக இது நிகழ்கிறது இதனால் தான் சமாதானமும் மாம்ச சிந்தை என்பது வெறுமனே மனிதனாக இருப்பது அல்ல அது பழைய சுவாவத்தில் இருந்து வாழ்வது சுயத்தில் இருந்து வாழ்வது மாம்சத்தின் படி வாழ்வது ஜீனை கொடுக்கும் ஆவியிடமிருந்து அது பிரிக்கப்பட்டிருப்பதால் அது மரணத்தையே உருவாக்குகிறது எனவே மரணம் தீட்டுப்படுத்துவதால் மரணத்தை விட்டு விலகி இருங்கள் என்ற ஒரு கொள்கையை என் அகமம் ஐந்து மற்றும் என் அகமம் பத்தொன்போது போதிக்கின்றது புதிய ஏற்பாடு இதே கொள்கையை இன்னும் ஆழமான நிலையில் போதிக்கிறது ஆவிக்குரிய ஜனை கொல்லும் காரியங்களை விட்டு விலகியிருங்கள் ஏனென்றால் அது தேவனோடு கொண்டிருக்கும் துடிப்பான ஐக்கியத்திலிருந்து இருதயத்தை பிரிக்கிறது அதே வேளையில் வேதாகம நம்பிக்கையையும் அளிக்கிறது நியாய பிரமாணத்தின் கீழ் தேவனுடைய அறிவுறுத்தல்களின்படி தெளிக்கப்படும் சுத்திகரிக்கும் நீரே இதற்கான தீர்வாக இருந்தது அந்த நபர் என்றென்றைக்கும் தீட்டப்பட்டவராகவே இருக்கவில்லை தேவன் சுத்திகரிப்புக்கான ஒரு வழியை ஏற்படுத்தினார் அதற்கு தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவைப்பட்டது ஆவிக்குரிய ரீதியில் எபிரேயர் புத்தகம் ஒரு மேலான சுத்திகரிப்பை பற்றி நமக்கு சொல்கிறது கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மன்னிப்பதற்காக மட்டுமல்லாமல் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும்படி நம்மை மறுபடியும் நிலை நிறுத்துவதற்காக செத்த கிரியைகளை நம்மை சுத்திகரிக்கிறது நாம் மீண்டும் மரணத்திற்கு திரும்பி செல்வதற்கு தேவன் நம்மை சுத்திகரிப்பதில்லை நாம் தொடர்ந்து ஜீவனோடு இணைந்திருப்பதற்காகவே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் அந்த ஜீவன் என்ன வேதம் அதை தெளிவாக கூறுகிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஜீன் பிதாவிடமிருந்து வருவதால் அந்த என்றும் யோவான் எச்சரிக்கிறார் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகியவையே அவை பரத்தில் இருந்து வராத பூமிக்குரிய ஞானத்தை பற்றி யாகோபு பேசுகிறார் அது கலக்கத்திற்கும் சகல துர் செயல்களுக்கும் வழிவகுக்கும் என்று அவர் கூறுகிறார் எது ஜீவனற்றது என்பதை பார்க்க இந்த பகுதிகள் நமக்கு உதவுகின்றது உலகம் அதனை சாதாரணம் வேடிக்கை புத்திசாலித்தனம் அல்லது வெற்றி என்று அழைத்தாலும் அது மேலிருந்து வராதது என்றால் அது தேவனுடைய ஜீவனை கொண்டிருக்கவில்லை எனவே காலை வெளிச்சத்தின் செய்தி தெளிவானது மென்மையானது ஆனால் உறுதியானது தம்முடைய மக்கள் ஜீவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று யாவதேவன் விரும்புகிறார் இருதய மரணத்திற்கு பழகி போவதை அவர் விரும்பவில்லை மனசாட்சி மறுத்து போவதை அவர் விரும்பவில்லை சபை என்பது ஆவிக்குரிய மரணத்தை சாதாரணமான ஒன்றாக சகித்து கொள்ளும் ஒரு இடமாக இருப்பதை அவர் விரும்பவில்லை வன் தம்முடைய மக்களின் நடுவே வாசம் பண்ணுவதால் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் இன்று தேவனுடைய வாசஸ்தனம் கூடாரத்தில் இல்லை மாறாக கூடி தேவனுடைய மக்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று புதிய உடன்படிக்கை போதிக்கிறது எனவே நாம் செத்த கிரியைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம் நாம் விழும்பொழுது விரைவாக கிறிஸ்துவிடம் வருவோம் சுத்திகரிப்பை நாடுவோம் மீண்டும் துடிப்பான ஜீவனுக்கு திரும்புவோம் உங்கள் இருதயம் வறண்டதாகவோ பாரமாகவோ மந்தமாகவோ அல்லது தேவனை விட்டு தூரமாகவோ உணர்ந்தால் இந்த பகுதி அன்பான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது நீங்கள் எதை தொட்டீர்கள் என்று சரிபாருங்கள் எதற்கு அனுமதி அளித்தீர்கள் என்று சரி பாருங்கள் எதை அரவணைத்தீர்கள் என்று சரிபாருங்கள் அதன் பின் ஒளியாமல் வெளிச்சத்துக்கு வாருங்கள் கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது வார்த்தை புதிதாக்கிறது ஆவி மீண்டும் ஜீவனை கொடுக்கிறது மேலும் ஜீவனுள்ள தேவனாகிய யாவே உண்மையுள்ள இருதயத்தோடு தன்னிடம் திரும்புபவர்களை மீண்டும் நிலை இந்த எச்சரிக்கை நம்மை காப்பதாக இந்த நம்பிக்கை நம்மை உயர்த்துவதாக ஜீவனுள்ள தேவன் தம் மக்களை வாழ்வதற்காக அழைக்கிறார் பயணம் முடிந்து விசுவாசம் காட்சியாக மாறும் வரை முழுமையாகவும் சுத்தமாகவும் நெருக்கமாகவும் வாழ அழைக்கிறார் ஜபம் பிதாவாகிய யாவை தேவனே நீர்ஜீவனுள்ள தேவன் நாங்கள் உம்முடைய ஜீவனோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம் ஆவிக்குரிய ரீதியில் செத்தவைகளாகிய செத்த கிரியைகள் கெட்ட வார்த்தைகள் மற்றும் எங்கள் இருதயங்களை பலவீனப்படுத்தும் பாவ வழிகளை தொடாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கள் ஏதேனும் எங்கள் மனசாட்சியை மந்தமாக்கி இருந்தால் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் எங்களை மீண்டும் கழுவி எங்கள் மகிழ்ச்சியையும் உணர்வையும் திரும்ப தாருங்கள் எங்கள் மனங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் சமாதானத்தையும் பரிசுத்தையும் தேர்ந்தெடுக்கும்படி உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்கள் முடிவு எங்களை உம்முடைய பிரசனத்தில் நிலைநிறுத்தி எங்கள் கத்தராக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை உமது உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக மாற்றி அருளுங்கள் பிதாவே ஆமேன்